தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று அறுபத்தி நாயன்மார்களில் முப்பத்தி இரண்டாக திகழ்பர் சோமாசி மாற நாயனார் பற்றி உங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் வளம் செழிக்கும் சோழ திருவம்பர் எனும் நகரம் உள்ளது இந்நகரில் சோமாசி மாறர் என்னும் ஒரு பெரியவர் இருந்தார் இவர் அந்தனர் குலத்தை சார்ந்தவர் சீர்பெரும் வைகாசி ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவராவார் குரு வழிபாட்டை போற்றி ஒழுகி வந்தவர் சோமாசி மாறர் தம்மை வந்தடைந்த அடியார்களுடைய திருவடிகளை போற்றி அவர்களுக்கு உணவு கொடுக்கும் நற்பண்பை கொண்டவர் சிவபெருமானை போற்றும் சிவயாகத்தினை விதிமுறைப்படி உலகம் மகிழ்ந்து இன்புறும்படி செய்யும் பேறு பெற்றவர் சிவபெருமானுடைய திருவடிகளை வாழ்த்துதலையே பேரின்பாக கருதுபவர் தம்மிடம் வரும் அடியார்களது குளம் நலம் பண்பு விசாரியாது அவரே நம்மை ஆட்கொள்ள உரியவர் என்று கருதும் பேரர் திருவை தொழுத்தினை ஓதுவதை நித்திய கடனாகக் கருதுபவர் சோமாசி மாறர் சுந்தரமூர்த்தி நாயன்மாரிடம் அளவு பற்றும் கொண்டவர் அவரை காணுதல் நிமித்தமாக சோமாசி மாறர் திருவாரூர் சென்றார் அந்த சுந்தரமூர்த்தி நாயன்மாருடன் நட்பு கொண்டு அவர் திருவடுகளிலேயே பற்று கொண்டார் ஐம்போல பற்றுகளையும் விடுத்தும் ஆர்வகை குற்றங்களையும் போக்கும் சைவ நன்னெறியில் சேர்ந்து உய்யும் வழி இதுவே என்று துணிந்து சுந்தர திருவடிகளை போற்றும் நியதினை கண் கொண்டார் அதனால் பெருதற்கரிய சிறப்பு வாய்ந்த சிவலோகத்தினை அடைந்து என்றும் பிறவார் இன்பத்தினை சோமாசிமர நாயனார் பெற்றார் இதிலிருந்து இவர் சோமாசிமார நாயன என்ற மக்களால் அழைக்கப்பட்டார் இவரது வரலாற்றிலிருந்து குரு துதியின் ஆழம் புலப்படுகிறது அதனால் நாம் அனைவரும் சிவையாலயத்திற்கு செல்வோம் சிவனை வணங்குவோம் நாயன்மார்களை வணங்குவோம் நாம் அவர்களின் அரு பெறுவோம் சிவனடியார்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகள் செய்வோம் நாம் அனைவரும் சிவத்துண்டுகள் செய்வோம் நோய் நொடியின்றி நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்